வணக்கம் நற்றினையின் நித்தம் பொறுமுத்து என்று விவேகானந்தர் அவர்கள் எழுதியுள்ள சீடனாக என் வாழ்க்கை என்ற கட்டுரை நான் வங்காளத்தில் பிறந்தேன் நானே விரும்பி துறவியானேன் பிரம்மச்சாரியானேன் நான் பிறந்தவுடன் என் ஜாதகத்தை என் தந்தை குறித்து வைத்தார் அதை பற்றி என்னிடம் சொல்லவில்லை தந்தை இறந்தபின் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒருமுறை என் ஊருக்கு சென்றேன் அப்போது என் தாயின் பெட்டியிலிருந்த ஜாதகத்தை பார்த்தேன் நான் உலகமெல்லாம் சுற்றித் திரியும் துறவியாக திகழ்வேன் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது சிறு வயதிலிருந்தே மதத்திலும் தத்துவத்திலும் எனக்கு ஆழ்ந்த பற்று உண்டு மனிதன் நாட வேண்டிய உயர்ந்த லட்சியம் என்று எங்கள் சாஸ்திரங்கள் முழங்குகின்றன நான் இறுதியாக முடிவு செய்வதற்கு ஒரு குருவை சந்திப்பது மட்டுமே வேண்டியிருந்தது அத்தகைவரான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை நான் சந்தித்தேன் அவர் நடந்த பாதையில் நானும் செல்ல முனைந்தேன் எனது உயர்ந்த லட்சியத்தின் நிறைவை கண்டேன் எனப்படுவார்கள் என்பது பொருள் இது மிக மிக பழமையான நெறி இயேசு பிறப்பதற்கு ஐநூற்று அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த புத்தர் பெருமான் கூட இந்த துறவு நெறியைச் சேர்ந்தவர்தான் அத்தகைய பழமை வாய்ந்தது இந்த துறவர நெறி உலகிலேயே மிகவும் பழைய நூல்களான வேதங்களில் இது பற்றிய குறிப்புகள் காண கிடைக்கின்றன துறவிகளுக்கு சொத்து கிடையாது திருமணமும் கிடையாது இதற்கு மேல் வேறு எந்த கட்டுப்பாடான அமைப்பும் அவர்களுக்கு இல்லை இந்தியாவிற்கே உரிய தனிச்சிறப்பான குரு சீடன் என்ற உறவை தவிர வேறு எந்த பிணைப்பும் துறவிகளுக்கு இல்லை நான் பணம் தருகிறேன் அவர் கல்வி கற்பிக்கிறார் அத்துடன் முடிந்தது என்ற முறையில் வெறுமனை சொல்லிக் கொடுப்பவர் அல்ல குரு இந்தியாவில் இந்த உறவு முறை உண்மையில் ஒரு தத்தெடுக்கும் முறையாகவே உள்ளது என் குரு எனக்கு என் தந்தையை விட மேலானவர் உண்மையில் நான் அவரது மகன் ஒவ்வொரு நிலையிலும் நான் அவரது மகனே என் தந்தையை விட அவரே எனது முதல் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரியவர் தந்தை இந்த உடலை தந்தவர் மட்டுமே குருவோ முக்திக்கு வழிகாட்டுபவர் எனவே என் சொந்த தந்தையை விட அவரே மேலானவர் என்று சொல்லப்படுகிறது அவரிடம் கொள்ளும் இந்த அன்பும் மதிப்பும் என் வாழ்நாள் முழுவதும் நீடிக்கிறது சில வேடுகளில் குரு வயதில் சிறியவராகவும் சீடன் பெரியவனாகவும் இருப்பதுண்டு வயது முதிர்ந்த ஒருவர் எனக்கு குருவாக அமைந்தார் அவர் மிகவும் விசித்திரமானவர் கற்றறிவை அவர் நாடவில்லை நூல்களையும் அரிதாகவே படித்தார் ஆனால் உண்மையை நேரடியாக காண வேண்டும் என்று மகத்தானதொரு என்னும் அவர் சிறுவனாக இருந்த போதே அவரை பிடித்து ஆற்றிற்று முதலில் அவர் தமது மத உண்மைகளை ஆராய்ந்தார் அறிந்தால் என்ன என்ற எண்ணம் அவரிடம் எழுந்தது எனவே பல்வேறு நெறிகளையும் ஒன்றன்பின் ஒன்றாக பின்பற்ற தொடங்கினார் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்தந்த மத சான்றுகள் என்ன கூறினார்களோ அதை அப்படியே கடைபிடித்தார் அந்தந்த மத பக்தர்களுடன் வாழ்ந்து அந்த அந்த மதங்கள் காட்டுகின்ற லட்சியத்தை அடைந்தார் அதன் பின்னர் அடுத்த பிரிவு சாதனையில் ஈடுபடுவார் இப்படி பல்வேறு பின்பற்றிய பின்னர் அவை அனைத்தும் நல்லவையே என்ற முடிவுக்கு வந்தார் எந்த மதத்தையும் அவர் பழிக்கவில்லை அவை எல்லாம் ஒரு குறிக்கோளை அடைய செய்யும் பல்வேறு பாதைகள் இவ்வளவு பாதைகள் இருப்பது எவ்வளவு சிறப்புடையது ஒரே ஒரு பாதை மட்டும் இருக்குமானால் அது ஒருவேளை ஒருவனுக்கு மட்டுமே பொருந்துவதாக இருக்கலாம் எத்தனை மொழிகள் இருக்கின்றனவோ உண்மையை அறிந்து கொள்வதற்கு அத்தனை வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன அதை ஒரு மொழியில் கற்க முடியாவிட்டால் இன்னொரு மொழியில் கற்பேன் இது இல்லை என்றால் மற்றொன்று இப்படியே என்பார் அவர் இப்படி எல்லா மதங்களுக்குமே அவரது வாழ்த்து கிடைத்தது நான் போதிக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் அவரது கருத்துக்களை எதிரொலிப்பதற்கான முயற்சியே அவற்றில் ஒன்று கூட எனக்கு சொந்தமானது அல்ல தவறுகளுக்கும் பக்குவப்படாத கருத்துக்களுக்கும் மட்டுமே நான் சொந்தக்காரன் என் வாயிலிருந்து வரும் உண்மையானதும் நல்லதுமான சொற்கள் ஒவ்வொன்றும் அவரது குரலை எதிரொலிப்பதற்கான முயற்சி மட்டுமே இந்த கருத்துக்களை நான் மற்ற இளைஞர்களுடன் அவரது திருவிடிகளின் கீழ் அமர்ந்து அறிந்து கொண்டேன் அப்போது நான் சிறு பையன் எனக்கு பதினாறு வயதாகிய போது நான் அவரிடம் சென்றேன் என்னை விட சிறியவர்களும் என்னை விட சற்று பெரியவர்களுமாக ஏறக்குறைய பன்னிரண்டு பேர் நாங்கள் சற்று அதிகமாகவும் இருக்கலாம் இந்த லட்சியத்தை பரப்ப வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்துக் கொண்டோம் பரப்புவது மட்டும் அல்லாமல் அதை வாழ்ந்து காட்டவும் முடிவு செய்தோம் அதாவது இந்துக்களின் ஆன்மீகத்தையும் பௌத்தர்களின் கருணையையும் கிறிஸ்துவர்களின் செயல்திறனையும் முகமதியர்களின் சகோதர மனப்பான்மையையும் நாங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று எண்ணினோம் இங்கேயே இப்பொழுதே உலகம் முழுமைக்கும் பொதுவானதொரு மதத்தை உருவாக்குவோம் காலதாமதம் சிறிது வேண்டாம் என்று உறுதி கொண்டோம் மீண்டும் தொடரும் நன்றி வணக்கம்